வணக்கம் நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று செப்டம்பர் இருபது இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பதாம் ஆண்டு ஃபேடினன்ட் மேக்லன் இருநூற்றி எழுபது பேருடன் ஸ்பெயின் நாட்டின் சான் லூக்கர் டி பர்மேடா என்ற இடத்திலிருந்து உலகை சுற்றி வர புறப்பட்டார் ஆயிரத்தி அறுநூத்தி ஆண்டு சூரியன் பூமியை சுற்றுவதாக தெரிவித்த கலிலியோ கலிலி கத்தோலிக்க மதகுரு மாடத்தின் முன்னால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஆயிரத்தி அறுநூற்றி ஆண்டு ஒன்பது ஆண்டு போரை முடிவுக்கு கொண்டுவரும் வரும் France, பிரான்ஸ் இங்கிலாந்து ஸ்பெயின் புனித ரோம பேரரசு Dutch குடியரசு ஆகியவற்றுக்கு இடையில் அமைதி உடன்பாடு எட்டப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனிக்கு விசுவாசமான படைகள் டெல்லியை கைப்பற்றினர் சிப்பாய் கழகம் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு த ஹிந்து நாளிதழ் வெளியிட ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரிட்டிஷ் பாராளுமன்றம் இயற்றிய சட்டத்தின்படி அதன் காலனி நாடுகளாகிய கேப் ஆப் குட்ஹோப் நேட்டால் ஆரஞ்ச் ரிவர் காலனி மற்றும் டிரான்ஸ்வால் காலனி ஆகிய பிராந்தியங்கள் இணைக்கப்பட்டு தென்னாப்பிரிக்க ஒன்றியம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு மகாத்மா காந்தி அவர்கள் புனே சிறையில் உண்ணான் ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மகாத்மா காந்தியும் ஜவஹர்லால் நேருவும் பிரிட்டிஷ் படைகளை வெளியேறுமாறு கோரிக்கை விடுத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நிக்கரகவா நாட்டின் கரையோரம் கரையை கடந்த புயலானது மீண்டும் வலுப்பெற்று ஒலிவியா என்ற பெயரில் கடும் சேதத்தை விளைவித்தது இந்த புயலானது அட்லாண்டிக் கடலில் உருவாகி பசிபிக் கடலில் தரையை கடந்த முதலாவது புயலாக அறியப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் இடம்பெற்ற இராணுவ புரட்சியை அடுத்து பேரரசர் முதலாம் பொக்காசா பதவியிலிருந்து அகற்றப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு லெபனானில் பெய்ரூட் நகரில் அமெரிக்க தூதரகத்தின் மீது நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 22 இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு தெற்கு ஒசேட்டியா ஜார்ஜியாவிடமிருந்து தனது விடுதலையை அறிவித்தது ஆனால் இதனை எந்த நாடும் அங்கீகரிக்கவில்லை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு போஸ்டோரிக்காவை தாக்கிய மரியா என்ற கடும் சூறாவளி காரணமாக இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு சர்வேயர் இரண்டு விண்கலம் சந்திரனை நோக்கி செலுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு துருவ செயற்கைக்கோள் ஏவுகணையை இந்தியா ஏவியது இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு இரா ராகவயங்கார் தமிழகன் நூலாசிரியர் உரையாசிரியர் கவிஞர் மொழிபெயர்ப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பா ராமமூர்த்தி இந்திய மார்க்சிஸ்ட் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு சி ஆர் ராவ் இந்திய அமெரிக்க கணிதவியலாளர் புள்ளியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு நாகேஸ்வர தென்னிந்திய நடிகர் தயாரிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டாரோ ஆசோ ஜப்பானின் தொன்னூற்றி இரண்டாவது பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மார்க்கண்டேய கட்சு இந்திய நீதிபதி வழக்கறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜார்ஜ் ஆர் ஆர் மார்டின் அமெரிக்க எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மகேஷ் பட் இந்திய இயக்குனர் தயாரிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மிஸ்கின் தமிழக திரைப்பட இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு சௌந்தர்யா ரஜினிகாந்த் தமிழ் திரைப்பட வரைகலை வடிவமைப்பாளர் இயக்குனர் தயாரிப்பாளர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஃபர்கத்துல்லா இந்திய விடுதலை போராட்ட வீரர் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நாராயணகுரு இந்திய ஆன்மீகவாதி சமூக சீர்திருத்தவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு அம்மையார் ஆங்கிலேய பிரம்மஞானி பெண்ணிய செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பால் ஆர்டோஸ் ஹங்கேரி போலந்து கணிதவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு டி ஆர் ராஜகுமாரி தமிழ் திரைப்பட நடிகை இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஃபுர்கானுதீன் ரப்பானி ஆப்கானிஸ்தானின் பத்தாவது அரசு தலைவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜக்மோகன் டால்மியா இந்திய தொழிலதிபர் இந்நாளின் சிறப்புகள் தெற்கு ஒசேட்டியா விடுதலை தினம் என்று ஜெர்மனி நாட்டில் குழந்தைகள் தினம் என்று